அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் நாம் திருக்குற்பாக்களை இயன்ற வரையில் படித்து அதன் பொருளை சிந்தித்து வருகிறோம் கடைப்பிடிப்பதன் பொருட்டே நாம் அறிவை நன்கு வளர்த்து வருகிறோம் என்பதை நாம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அறிவுநலம் மனநலம் இத்தலைப்புகளின் கீழ் குரட்பாக்களை ஆராய்ச்சி செய்த நாம் சொல்நலம் என்கின்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது குரட்பாக்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் இனியவை கூறல் புறங்கூறாமை என்ற அதிகாரத்தின் கீழ் உள்ள கருத்துக்களை இரண்டு அதிகாரங்களின் குரட்பாக்களை படித்து பொருள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் மேலும் சொல்நலத்தின் கீழ் பயனில சொல்லாமை என்கின்ற திருக்குறளின் இருபதாவது அதிகாரத்தை அதில் உள்ள குரட்பாக்களை படித்து பொருள் தெரிந்து கொள்ள முற்படப் போகின்றோம் பயனில சொல்லாமை என்றால் பயனற்ற சொற்களை பேசாமல் இருக்கும் பண்பு அறிவுபூர்வமாக விழிப்புணர்வோடு பயில வேண்டிய ஒரு முக்கியமான குணமாகும் இது இதனால் உள்ளத்தில் தெளிவும் அமைதியும் நிறைவும் அறிவு வளர்ச்சியும் நன்கு உணரப்படும் பேசுபவர் கேட்பவர் ஆகிய இருவருக்கும் நன்மையாகிய பயனை கொடுக்கும் சொற்களையே பேசுதல் உள்ளத்தின் அமைதி வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் மன ஒருமுகப்பாட்டுக்கும் பெரும் துணை புரியும் இனியவை கூறல் புறங்கூறாமை ஆகிய அதிகாரங்களில் நமது பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்கலாகாது என்பதை நன்கு உணர்த்திய திருவள்ளுவெருமான் பயனற்ற சொற்களை கூறக்கூடாது என்று பத்து குரட்பாக்களிலே இங்கு நமக்கு அருளி செய்கிறார் சொற்கள் நமது உள்ளத்தின் பக்குவத்தை நமக்கும் பிறருக்கும் அறிவிக்கும் சிறந்த கருவி சொற்களை விழிப்புணர்வோடு முறையாக வெளிப்படுத்துதல் வாக்குத்தவம் என்று சாஸ்திரங்கள் நமக்கு உபதேசித்திருக்கின்றன இன் சொல் நற்பயனை அருளும் வன் சொல் தீய பயனை கொடுக்கும் புறங்கூறல் தீமையையும் பகைமையையும் பெருக்கும் பயனில சொல்லுதல் மனித உடம்பிலே வாழ்கிற உயிர்களுக்கு முறையான வளர்ச்சியை விரும்புகின்ற மக்கள் சமூகத்துக்கு பொருந்தாது அது பண்புடைய வாழ்க்கை அல்ல அது நமக்கு சிறந்த பண்பாட்டை கொடுக்காது பயனை தராத சொற்களை பேசுபவன் பெருமையை சிறுமைப்படுத்தி விடுகிறான் மனித உடல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிர்களின் மாபெரும் சிறப்பு உணர்ச்சிகளை மொழி வாயிலாக வெளிப்படுத்துதல் பயனற்ற சொற்களை சொல்லுகின்றவன் தான் பயனற்றவன் என்பதை மறைமுகமாக நிரூபிக்கிறான் சொல்லால் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நாற்பயன்களுள் ஏதேனும் ஒன்று அமையாமல் போகுமானால் அது பயனற்ற சொல் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் தொல்காப்பியம் அருளி செய்திருக்கிறது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எனவே சொற்கள் பொருளின்றி பிறருக்கு வழங்கக்கூடாது பொருளற்ற சொற்களை பிறரிடம் வெளிப்படுத்தக்கூடாது பொருட்பயனை தரும் சொற்களை பயனற்றதாகி விடும்படி பேசுகின்றவன் சொல்லின் தெய்வீகத்தன்மையையே இயல்பையே கெடுத்து விடுகிறான் மாசுபடுத்தி விடுகிறான் என்பது திருவள்ளுவர் பெருந்தகையின் உபதேசம் அன்பு கலவாத உரை பொய் பிறர் இடத்தில் அவரை பற்றி குறை கூறுதல் பயனற்ற சொற்களை சொல்லுதல் இவைகள் வாக்கினால் நிகழ்த்தப்படும் பாபங்கள் என மனுஸ்மிருதி பன்னிரண்டாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகம் உபதேசித்திருக்கிறது படிரும் பயனிலவும் பட்டி உரையும் வசையும் புறனும் உரையாரே என்றும் அசையாத உள்ளத்தவர் என்று ஆச்சாரக்கோவை உபதேசித்திருக்கிறது கடுஞ்சொல்லை இனியவை கூறலால் நீக்கினார் திருவள்ளுவெருமான் கோல் சொல்லுதலை பிறரை பற்றி குறை கூறுவதை புறங்கூறாமை என்கின்ற அதிகாரத்தை உபதேசித்ததன் மூலம் நீக்கும்படி உணர்த்தினார் பயனில சொல்வதை இந்த அதிகாரத்தின் வாயிலாக நீக்கும்படி நமக்கு உபதேசம் செய்கிறார் திருவள்ளுவெருமான் இந்தளவிலே இன்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நாளை தொடர்ந்து மேலும்